வணக்கம் அக்டோபர் 24 நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்திர்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் முதலில் இரண்டு கரிம நறுமணப் பொருட்கள் விதை பூங்காக்களை பெறவுள்ள மானிலம் குஜராத் இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஐந்தாவது அமர்வு துருக்கி நாட்டு தலைமையின் கீழ் நடைபெற்றது மூன்று இந்தியாவில் முதல் மேம்பட்ட உற்பத்தி மையமானது முன்மொழியப்பட்டுள்ள இடம் தமிழ்நாடு இனி இன்றைய கேள்விகள் 1. ஒன்று பரம்சத்தி என்ற சொ எதனுடன் தொடர்புடையது இரண்டு தூய்மை இந்தியா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான முதல் பரிசை வென்ற மாநிலம் எது 3. சிறந்த மாவட்டம் என்ற பிரிவில் தமிழ்நாட்டை சார்ந்த எந்த மாவட்டம் இடம்பெற்றுள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நச்சினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்